ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டைட்டானிக் பயணிகள் கப்பல் தனது முதலும் முதலாவதும் கடைசியுமான பயணத்தை இங்கிலாந்தின் சவுதம்ப்டம் துறைமுகத்தில் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அயர்லாந்து குடியரசுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் வயர் வட அயர்லாந்து குறித்த பெல்பாஸ்ட் உடன்பாடு எட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விஷு பண்டிகையை முன்னிட்டு இந்தியாவில் பரவூர் என்ற ஆலயத்தில் பத்திரகாளி வழிபாடு செய்து கொண்டிருந்த பக்தர்களில் நூற்று பக்தர்கள் அங்கு நேரிட்ட பட்டாசு வெடிப்பு காரணமாக நேரிட்ட பயங்கர தீயில் சிக்கி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் உயிரிழந்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி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 ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் மற்றும் வர்ணனையாளர் இந்நாளின் சிறப்புகள் உலக ஹோமியோபதி தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களே